அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களே செயல்களில் தியாகம் செய்வதை நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் தியாகம் செய்யலாமா என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் உங்களுக்கு மிக மேலான ஜிஹாத் ஒப்புக் கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுதான் என்று கூறினார்கள் ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம்